الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذو الله تلا رعا وخفيا وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخرب العباده او كما قال الرساله والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشكرين الحمد لله رب العالمين وهل انيكم الله جل جلاله شان ابو طلب كي ورطاكم صادقكم سما دانمون كن من رسول الله كي சல்லாஹெல்லாம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தபங்கள் சுகதாக்கள் சுவாலகியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று பிரார்த்தனையின் வடிவங்கள் என்று துவாவை குறித்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் ரப்பிடத்தில் எப்படி துவா கேட்பது என்பது குறித்து தனியாக ஒரு பெரிய நூலே இருக்கிறது அத்வா அல்லது கார் அதனால் இன்று துவாவையும் நாளை அது பற்றி பேச இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே துபாவுக்கு ஒரு பத்து வடிவம் முதலில் நாம் யார் அல்லாஹு என்பதை புரிய வேண்டும் புரிந்தால் கேட்கும் மனம் வரும் நம்முடைய வலிமை என்ன கேட்கிற அவனின் வலிமை என்ன குரான் சொல்லுவான் நீங்கள் எல்லாம் அல்லாஹின் பக்கம் தேவையாகிற அடிமைகள் வெறும் இருக்கலாம் கேட்டு இல்லை என்று சொல்ல மனமில்லாத பணக்கார் நாம் ஒருவரிடத்திலே கேட்பதற்கு முன்னால் ஆயிரம் முறை யோசிப்போம் இதை அவர் செய்ய முடியுமா முடியாதா கொடுப்பாரா மறுப்பாரா அப்ப அல்லாஹ் யார் என்பதை முதலிலே நாம் புரிந்து அதற்கு பிறகு ரப்பை பற்றி ரப்பிடத்திலே கேட்பதை பற்றி பார்த்தோம் அல்லாங் யார் அடியான் யார் ஒரு அடியான் இடத்திலே ஐந்து முறை கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லி ஒரே ஆள்கிட்ட திரும்ப திரும்ப திரும்ப போய் கஞ்சி போனீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு தடவை ஓகே ஏதாவது கொடுப்பாரு அஞ்சாது தடவை உள்ள இருந்துட்டே இல்லை என்ன சொல்லீர்கள் அல்லது கொடுக்க முடியாது என்று மறுத்து விடுவார் ஆனால் அல்ல அப்படி அல்ல நான்கு முறைக்கு ஐந்தாவது முறை அவனிடத்தில் கேட்டால் அவனை அவளியாவாக ஆக்கி விடுவான் இவன் என்னை தவிர யாரிடத்திலும் கேட்க மாட்டான் என்னுடைய வல்லமையை அவன் அறிந்து வைத்து கேட்கிறான் அடியார்கள் பிடிவாதகமாக கேட்டால் முகத்தை சுருக்கி கொடுப்பார்கள் கொடுத்தே தீரணும் பிச்சை எடுக்கிறது கூட நம்மளால சில நேரத்தில் இதை பார்ப்பான் அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிதிருக்கா ஒரு மாதிரி வர்றானா நொண்டி நொண்டி வர்றானா ஒரு மாதிரி அவனுக்கு தான் பிச்சை கொடுப்பான் கொஞ்சம் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு வந்தாக்கா உனக்கெல்லாம் இருக்கிற நல்லா தானே இருக்கிற கொடுக்குற பத்து ரூபாய்க்கு ஒரு பத்து நிமிஷம் அட்வைஸ் வேறு இல்லையா இதெல்லாம் நடக்கும் அவ தான் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு வாங்கக்கூடியவன் இந்த தகுதியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அடியான் யோசிப்பான் ஆனால் அல்லாஹர்பிடமே பிடிவாதகமாக நீ கொடுத்தே தீர வேண்டும் ரப்பே என்று கேட்கிற போது அல்லாஹ் ஆனந்தமாய்த்தறுவான் அடியான் பகலில் கேட்டால் கொடுப்பான் இரவிலே கொடுக்க ராத்திரி ரெண்டு மணிக்கு போய் ஹஜ்யார் கஞ்சி வசூலுக்கு வந்துருக்கோம் அஸ்லாம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாருங்க கூப்பிட்டு வந்து மாஷா கஞ்சி ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் யாருமே வந்ததில்லை நீங்க வந்திருக்கீங்கன்னாக்கா ஒரு டபுள் மடங்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம் கொடுப்பாரா அடுத்த நாள் காலையில் நாய்கள் ஜாக்கிரதை போர் வெளியே வச்சிருவேன் உள்ள நுழைய முடியாது அடியான் பகலில் கேட்டால் கொடுப்பான் மறுத்து விடுவான் நீ பகலில் கேட்டாலும் கொடுப்பான் இரவில் கேட்டாலும் கொடுப்பான் அல்லாஹவிடத்தில் கேட்பார்களாம் நேரத்திலே எல்லோரும் தன் வாசலை மூடிவிட்டார்கள் தொடர்ந்திருக்கிற ஒரே வாசல் ஒப்பற்ற வாசல் உன் வாசல் நீ கொடுத்து விடுவியத்தில் பசரியா கேட்ட வரலாறு பிடித்தவர்களுக்கு கொடுப்பான் பிடிக்காதவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அண்ணன் தம்பியா ரு தவிர ஆனால் அல்லாஹர விடாதன் நீ பிடித்தவர்களுக்கும் தருவான் பிடிக்காதவர்களுக்கும் தருவான் இல்லை என்று சொல்லாத வல்ல அந்த வல்லரிடத்திலே நாம் எவ்வளவு கேட்டு பெற வேண்டும் அதற்கு முனைத்திருக்கிறோமா அதுவும் இந்த ரமணா மாதத்தில் அல்லாஹ் ரமலாளன் அழைத்து அழைத்து கேட்கிறான் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கிறான் ஒரு கட்டத்தில் அல்லா என்ன சொல்லி நோன்பு எனக்கு நானே கூலி எவ்வளவு அல்ல என்ன சொல்ற நானே கூலி ஆகிவிடுகிறேன் உன் வீட்டுக்கு நான் கூலிடத்தில் எப்படி நாம் கேட்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் கேட்டிருக்கிறோமா நடந்திருக்கிறோமா அடியான் எப்படிப்பட்டவன் தெரியுமா கேட்பதை விட குறைவாக தருவான் ரெண்டு லட்ச ரூபா கேட்டாயிரம் ரூபாய் கொடுப்பார் கேட்பதை விட குறைவாக தருவான் அடியான் ரபுடாலின் கேட்பதை விட அதிகமாக தருவான் இவன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்பான் அல்ல அவன் தகுதிக்கு ஏற்றவாறு தருவான் ஐம்பது ரூபா கேட்டவான் அவரே தான் கேட்கிறார் நீங்க சொல்கிறீர்களே கணக்கரிடத்திலே அவன் தகுதிக்கு அதனால்தான் ஹாத்தம் அழிந்து போய் பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கும் ஹாத்தம் பேசப்படுகிறார் அல்லாகவும் அப்படித்தான் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டால் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு தருவான் இல்லையா அன்றே சொன்னோம் இப்ராஹிம் அனைவரிசெல்லாம் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார்கள் யார் என் மனைவி மக்களை விட்டுட்டு போறேன் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை வரிசுக்கும் என சமராதி மக்காவிலே பாத்தாக்கிலே எந்த விதமான தண்ணீரும் இல்லாத பாலைவனத்திலே மனைவியையும் மக்களையும் எது செலுகிறேன் ஏற்றவாறு இப்ராஹிம் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார் நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு உலகத்தில் இருக்கிற எல்லா கனிவர்க்கங்களையும் அங்கே நான் இறக்கி தருகிறேன் வாழைவன ஒண்ணுமே விளையாது ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா கணிகளும் அங்கு இருக்கிறது இவராகியின் கேட்டது கொன்று ரப்பு கொடுத்தது அவன் தகுதிக்கு ஏற்றவார் அப்ப ரப்பின் தகுதிக்கு ஏற்றவாறு ரமலானிலே கேட்கிற நன்மக்களாக மாற வேண்டாமா முதல் வடிவம் அல்லாத யார் அடியான் யார் தெரிய வேண்டும் இரண்டாவதாக அல்லாது கேட்கிற போது எப்படி கேட்பது என்பதையும் தெரிய வேண்டும் ஏதாவது ஒரு நன்மையை செய்து கேட்க வேண்டும் நல்லா பிடிச்சமான காரியத்தை செஞ்சு கேட்க வேண்டும் குழந்தை தன் தகப்பெருக்கு பிடித்ததை போன்று செய்து அதற்கு பிறகு லேசா எனக்கு இது வேணும் போவான் இல்லையா நேரடியா வந்து கேட்கறதுக்கும் தகப்பன் ஐசி வச்சு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது அப்ப அண்ணா ஏதாவது ஒரு அமல் செய்த ஒரு சின்ன சின்ன அமைகள் அதனால்தான் தொழுகிட்டு பிறகுவா எல்லா அமள்களுக்கு பிறகு துவா இருக்கிறது குரான் ஓரியதற்கு பிறகு துவா ஹஜ் பிறகு துவா ஜகாத்துக்கு பிறகு ஒரு கேட்டோன்னா உடனே கபூடா ஒவ்வொரு நன்மைக்கு பிறகும் நல்லவழ்களுக்கு பிறகும் இதை செய்ய வேண்டும் எந்த நன்மையை செய்தால் அதற்கு பிறகு அல்லாஹிடத்தில் கிளத்தும் பெறுகிற பழக்கம் கொண்டவர்களாக மாறி அதே மாதிரி அல்லாது இடத்துல கேட்கிற போது எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிறத தெரியணும் ஒரு சாமி பெருமணன் செலா வடிவத்தில் மகர்ந்து இருக்கிறார்கள் அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்படியால மீ எனக்கு பொறுமையை பொருள் அல்ல நீங்கள் நிறைய வீடுகளில் அதை கேட்போம் சண்டை அல்ல எனக்கு பொறுமையை பொருள் அல்ல பொறுமையை பொருள் அல்ல அப்படின்னா நிறைய சோதனை இருந்தால் பொறுமை வரும் அப்போ பெருமணன் கூட்டு கேட்டாங்க இந்த இதுவாக கேட்க வேண்டாம் பொறுமை குழு அல்லான்னு சொன்னா எக்கச்சக்கமா எனக்கு சோதனை குழுன்னு அர்த்தம் மறைமுகமாக சோதனை இருந்தால் தானே அதில் பொறுமை அதனால எனக்கு பொறுமையை பொறுமையை குழுன்னு கேட்காதீர்கள் அல்லாஹ் ரமுல் ஆலமியின் சோதனையை கொடுக்க ஆரம்பித்தால் உங்களால் தாங்க முடியாது திருமணம் இடத்திலே ஒரு சாமி சொன்னார் நாயகனி உங்களுக்கு முன்னால் நான் மொர்த்தாக வேண்டும் என்று வாட்சியுங்கள் நாயகனி உங்க காலத்திலேயே நான் மூத்தாகணும் நீங்க எனக்கு துற வைக்கணும் உங்களுக்கு முன்னால் மூத்தாக வேண்டும் என்று துவாச்சி பெருமாநா செலந்தா போலிமச்செல்லா அது இது மாதிரி நான் உலகத்தில் ஒருவருக்கும் செய்ய மாட்டேன் என்றார்கள் பெருமனா செலந்தா பாலிமச்செல்லாம் ஒருத்தர் மோதா போகிறதுக்கு துவாச்சி சொன்னோட கூப்பிட்ட உட்கார வச்சு ஜமாத்த உட்கார வச்சு மாஷா மோதா போவது கேட்டிருக்கிறாரு அதனால உட்கார்ந்து அல்ல ஐயா இவரை சீக்கிரம் மௌத்தாக்கிற இந்த கபரத்தை நான் சொல்ல முடியுமா அப்ப துவா கேட்பதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது அதே மாதிரி ஹராமுத்து பிறகு துவா கிடையாது ஒருவர் விட்டு துவா லாண்டி சிட்டு தமிழ்நாட்டில் அனுமதித்த காலம் நாங்கள் சேலத்தில் போய் மதரசாவில சேர்ந்த நேரம் ஒரு ஆஞ்சியர் என் கட வச்சிருக்கிறேன் துவாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கட பந்து பண்புரிய சில நேரத்தில் இப்படி ஒரு நிர்மந்த சூழல்கள் பெடத்திலே இந்த போர்க்களத்தில் நான் துவச்சியா இந்த போர்க்களத்தில் இவரை பெருமன கேட்டார்கள் இவரின் ரத்தத்தை ஹராமாக்குவாய் அதனால எதிரிகளுக்கு முன்னால் போனால் கூட அவர்களுக்கு கண்ணு தெரியாது கெட்ட முடியாது பெருமனா செல்ல செல்லமன் அவர்கள் யாரும் மரணத்திற்காக துவா செய்ததில்லை நன்மைக்கு பிறகு துவா கேட்க வேண்டும் ஹராமை செய்துவிட்டு துவா அறவே கூடாது மௌத்தை கேட்கக்கூடாது நோய் நொடிகளை கேட்கக்கூடாது இதை போல என்னை நபியின் அந்தஸ்து ஆக்கிவை கேட்கலாமா என்ன நபி ஆக்கிவை என் அபூபக்கு ரவி அல்லாவை போல் ஆக்கிவை அன்புக்குரியவர்களை கேட்க வேண்டுமோ அதை வடிவங்களை சுருட்டாக வேண்டும் மூன்றாவது வடிவம் எதை தனிவசம் வைத்திருக்கிறானோ அதை கேட்டு பெறுதல் சிறப்பு அடியாண்ட அல்லாவுக்கே சொந்தமான சில விஷயங்கள் இருக்கிறது கொடுக்க முடியும் உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது இப்படி ஆரோக்கியம் அல்லது மட்டும் தான் தர முடியும் அப்ப எது அல்லாஹிடத்தில் மட்டும் இருக்கிறதோ அதை அல்லாஹ் விடத்தில் எனக்கு இல்லை இல்லை வாழ்க்கை முழுவதும் விரும்புகிறோக்கியம் மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கலாம் உலகத்தில் ஆரோக்கியத்தை வாங்கி கொடுத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா மூன்றாவது இந்த உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிம்மதி சுக்கும் இன்றைக்கு உலகம் போகிற போக்கு நிம்மதியற்ற போக்கு இந்த தொலைபேசி என்பது கைக்கு வந்தது அன்றைக்கே குடும்பங்களிலும் சமூகத்திலும் உறவுகளிலும் நிம்மதி போன இந்த பழக்கம் இல்லையா அல்லாடத்தில் நம்ம என்னைக்காவது நிம்மதியை கேட்டிருக்கிறோம் என்னுடைய குடும்பத்தை நிம்மதியானது குடும்பமாக நிறைந்த குடும்பமாக குடும்பத்திற்குள்ளேயே கணவனும் மனைவி ஒன்றாக இருக்கிறார்கள் இவனுக்கே தெரியாமல் அங்கே சேட்டிங் நடக்கிறது அவளுக்கே தெரியாமல் கணவன் சேட்டிங் பண்ணுகிறான் பெரிய சேட்டை இல்லையா இது குடும்ப உறவுகளை முறிக்கிற செயல்பாடு நிம்மதியற்ற குடும்பங்கள் நிறைய இருக்கிறார்கள் நிறைந்தவர்களாக மாறி போயிருக்கிறார்கள் ஆண்களும் முப்பத்தோரு சதவீத பெண்களும் கூட்டாய் அமர்ந்து ஆபாசங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விபரம் பேசுகிறார்கள் அங்கு எங்கே நிம்மதி இருக்கும் ஆண்மை சென்று விடுகிறதே குழந்தை வாக்கியம் குறைந்து விடுகிறது நிம்மதி விட ஒய்ஃபை இருக்குதான் கேட்கிறது அதிகமாகிவிட்டது எது போனாலும் ஒய்ப்பை இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற அப்ப நிம்மதியை துடைத்த உலகமாக மாறிப்போயிருக்கிறது படிச்சிருக்கலாம் செல்லுகிறோவர் அவனை பார்த்து கொண்டிருப்பவன் எத்தனை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதோடு முடிச்சு வீட்டிலே காரணம் அந்த பிள்ளைக்கு அன்பு கிடைப்பதில்லை பெற்றோர்கள் வளர்க்கிற பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்தினால் காலேஜுக்கு போயிட்டு வருது போயிட்டு என்னமா நடந்துச்சு எப்படி நடந்துச்சு என்ன ஏது என்று கைதோளிலே கைபோட்டு பேசுகிற பழக்கம் அன்பு இருக்கிற வீடுகளில் ஒரு காலம் தவறு நடப்பதில்லை அன்பு குறைகிற போது இது கொடி கொடி கொடிக்கு சரியான கம்பத்தை ஊண்டினால் அதில் சுற்றிக்கொள்ளும் இல்லை என்றால் எது கிடைக்கிறதோ அதை இது அன்பு எங்கே கிடைக்கிறதோ அன்பு செல்கிறது இந்த இடத்துக்கு பார்க்கணும் நான மணிக்கு காலேஜ் இருக்கு காலேஜ் ஒரு நாள் கட்டடிச்சுக்குவாமா நடந்ததை சொல்லுகிறேன் இது காதலாக மாறுகிறது கடைசியில் ஒரு ஆளை ஃபாலோ பண்ண வேண்டும் அதனால நீ அந்த நம்பர் மட்டும் கரெக்டா கட்டுபிடிச்சு அவர் எங்க போறாரு வர்றாருங்கிறத மட்டும் சொல்லு என்று அந்த பெண்மணி சொல்லுகிறாள் அடுத்த நாள் பார்த்தால் அந்த மரணமாக கிடக்கிறாள் கடைசியில அந்த போன் எடுத்து சர்ச் பண்ணால் இந்த பெண்களிடத்திலிருந்து கொடைக்காரனுக்கு நிறைய தொடர்பு சென்றிருக்கிறது கொடை குற்றவாளியாய் காவல் நிலையத்தில் நிற்கிற போது காவல் அதிகாரிகளுக்கும் பெண்கள் என்றால் ஒரு பரிதாபம் ஏற்படும் இல்லையா அம்மா உள்ளதை சொல்லு என்று சொல்லுகிற போது அந்த பெண்மணி சொல்லுகிறார் வாழ்ந்தால் இவனோடு வாழ்வேன் இறந்தாலும் இவனோடு இருப்பேன் என்ன இவனிடத்தில் கொடுத்து விட்டேன் சமீபத்தில் பார்த்திருக்கலாம் ஏழாம் சிறை தண்டனையை பெறுகிறார் வருத்தமான செயல் என்ன செய்ய போகிறோம் நிம்மதியற்ற சூழல் வந்தது செல்போனுக்கு முன்னாடி கணவன் மனைவி சண்டை நடக்காம இல்லை சண்டை நடக்கும் கடிதம் எழுதுவார் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை இப்படி பேசிக்கிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு கடிதம் எழுதுவார் இந்த கடிதம் போய் சேர ஒரு மூணு நாள் அத்தாக்கால் பிறகு வர்றதுக்கு ஒரு மூணு நாள் போட்டு உடனடியே என்னை வந்து கூட்டு போட்டான் அவரை வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு வாரம் கழித்து வந்தால் புருஷன் முன்னாடி ஒன்றாவது பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு அவருக்கு திகழ்ந்து போயிடுவார் என்னென்னா அவ்வளவு எழுதிச்சு பார்த்தா ஒன்றா உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களே இந்த பொண்ணு கேட்பீங்கன்னா தான் சொல்லிக்காமல் வண்டிங்க அடைக்கழுத போன வரந்தான் கடிதம் போட்டு சொல்லிக்காமல் வந்துட்டியா முடிச்சு குடும்பம் நாசமா போச்சு இந்த குடும்பம் நிம்மதி போனதற்கான காரணங்கள் அப்புறம் கேட்கிறதே இல்ல அல்லாம இடத்துல கேட்கிறது வாழிலேயே சிறந்ததுவா ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கேட்கிற துவா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு துறையும் நிம்மதி இழந்து வாழ்கிறது மிக முக்கியமான குடும்பத்திலே நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடு என் குழந்தைகளை கண்குளிர்த்தி ஆக்கிக் கொடு என் மனைவி மக்களை கண்குளிர்த்தி ஆக்கிக் கொடு துன்யா சைத்தானுடைய தீர்விலிருந்து பாதுகாப்பை கொடு கேட்கிற நேரம் வந்து இல்லையா அவ்வளவு சைத்தானின் ஆதிக்கங்கள் நிறைந்து போயிருக்கிற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி தாய்மார்கள் எதனால் போனது ரப்பிடத்தில் இஸ்ஸத் இசத்தை கொடுப்பவன் அல்ல அதான் துணி குமன் குமன் தான் நாடியவர்களுக்கு கண்ணியத்தையும் நாடியவர்களுக்கு இழிவையும் கொடுப்பவன் அவன் தான் வரல அந்த இடத்துல இசத்தை கேட்க அஞ்சாவதாக இல்லை அண்ணாது இடத்தில் கேட்க வேண்டும் என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு மறக்காத கல்வி ஞானத்தை கொடுப்பே என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் கல்வி புஸ்தகத்தை வாங்கி கொடுக்கலாம் புத்தியை வாங்கி கொடுக்க முடியுமா லூடு மார்க்கெட்ல போய் நாலு புத்தி வேணும் என் பையனுக்கு புத்தி கம்மியா இருக்குது அப்படின்னு வாங்கி கொடுத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்ப மறக்காத கல்வி விளக்கும் என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் அல்லாத விடத்திலே இந்த வடிவங்களின் நாளாவது கற்றுக் கொடுத்த அழகான நெறிமுறை நம்ம காலம் வரைக்கும் வந்திருக்கு ஆனா நம்முடைய நமக்கு அடுத்த தலைமுறைக்கு இது தெரியவில்லை பெரியவங்களை பார்த்தா செலவு சொல்லணும் சொல்லணும் இல்லையா இப்ப தகப்பனாரு இப்ப செல்போன் காலமாயிட்டதுனால போன உடனே தகப்பனாரே தூண்டுவாருவான் வீட்டுல நல்லா இருக்காங்களான்னு கேள்றா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா திருப்பி வந்துடுவான் செல்போன் இல்லையா இந்த ரோபட் வாழ்க்கை தானாக இதை செய்ய வேண்டும் என்ற அந்த தூண்டுதல் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரியோர்களை பார்த்தா துவா பெருமானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே আবু உமாமத் அல் 바ஹிலி ரழியல்லாஹு தால. பெருமானார் இடத்திலே செல்ကြிறார்கள். ஆகையவே எங்களுக்காக দোয়া చేయेंगे. பெருமானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹுமா ஃரல்லனா வஹன்னா தகப்பல் மின்னா வர்லன்னா வதுகுல்ல் ஜன்னா வईदனா மின்ல்லாஹ் வ አስரிஹ் லனா ஷாணனா குல்லா பெருமான செல்லாமல் துவாட்சியாக எங்களை மன்னிப்பாயாக எங்களின் மீது இறக்கப்படுவாயாக எங்கள் செயல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதாக எங்களை பொருத்தி எங்களை சொர்க்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவதாக நாங்கள் செய்கிற செயல்கள் அத்தனையும் உனக்கு போதுவாக இணக்கமாக அகி தருவாராக துவா செஞ்சுட்டாங்க அபு முமத்தில் பாகில சொன்னாங்க பத்தாவது நாயகனே என்ன கொஞ்சம் பெருசா துவாச்சிங்க பெருமாநா சரல்லாமர்கள் கதிச்சமாக இதற்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது என்றார்கள் பெருமாள் பெரியோர்களிடத்திலே துவாமை தேடுகிற பழக்கம் சகாபாக்க முன்னோர்களிடத்தில் இருந்தது அந்த பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது அதை நம்முடைய வளரும் தலைமுறைக்கு பழக்க வைக்கும் அஞ்சாவது ஒரு வடிவம் பெரியோர்களும் சிறியோர்களிடத்திலே துவாவுக்காக வேண்டியிருக்கிறார்கள் நம்ம பெரியாள் வயசுல மூத்தாளு நம்மளா துவாவை கேட்க கூடாதுன்னு நினைக்க தேவையில்லை உங்களை பருந்து ரடி எல்லாத்தா ஒலிவு செலவிடத்தில் சென்றார்கள் நாயகனே அஜுக்கு போகலாம் என்று இருக்கிறேன் நாயகமே பிரமணன் ஒலிவ செலம் யாமா தன்சாணிக்கும் உங்களுடைய சிறப்பான அந்த துவாவுல என்னை மறந்து விட வேண்டாம் ரசூல உங்கள் துவாவில் என்னை மறந்து போவாது உங்களிடையில கையை பிடிச்சிட்டாங்க ரசூனே உங்களுக்கு நாங்கள் துவா செய்வதாத்தின் எந்த பாவமுமே இல்லாத ரசூலே உங்களுக்கு நாங்கள் துவா செய்வா பெருமன சிறந்த தேவையுள்ளவன் என்றார்கள் ரசூலுக்கே துவா தேவை என்றார் நமக்கு எவ்வளவு தேவை அதனால் முக்கியமான இடங்களில் எல்லாம் என்னை மறந்து போகாதே மைதானத்திலே அரசைத்திலே உமரலி அல்லாஹு அலிரலி அல்லா முனவ் தேடி அழைந்து ரசூல்ல பார்த்ததா சகாபர் ரசூரின் காலத்தில் வாழ்கிறார் ஆனால் ரசூலை பார்க்கவில்லை பெருமனா செல்லா பணியமரிகல்லாக சொன்னார்கள் உவைஸ் என்று ஒருவர் இருக்கிறார் அவரை பார்த்தார் துவாச்சியை சொல்லி துவா வாக்கிக் கொள்ளுங்கள் துபா பாக்கிக் கொள்ளுங்கள் ஆற்றின் ரோமம் அளவு பாவம் இருந்தாலும் அவர் துவாச்சியா சொல்லிவிட்டு சென்றார்கள் இரண்டு பேரும் சென்று அவர் துரிந்து கொண்டிருக்கிறார் சலாம் கொடுக்கிறவரை எதிர்பார்க்கிறார்கள் சலாம் கொடுத்ததற்கு பிறகு நான் தான் உமரை பார்வந்திருக்கிறேன் நான் தான் அழிவழி எல்லா வந்திருக்கிறேன் அறிமுகம் வாய்க்கிறாங்க அறிமுகமானதுக்கு பின்ன உமரவழி எல்லாத்தர சொன்னாங்க எனக்காக வாட்சியுங்கள் நீங்கள் அமீருள் மொபைலி நாட்டின் ஜனாதிபதி உங்களுக்கு நான்கு வாட்சிவதாகும் என்று கேட்கிற போது இல்லை இல்லை என்னை பெரியவர்கள் கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் எனக்காக துவா செய்யுங்கள் கடப்ப மைதானத்திலே ஒவ்வொரு பார்வக்குரல் எல்லாவுக்கும் மனிதர் எல்லாவுக்கும் துவா செய்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது அதனால இந்த துவாமை பெறுகிற விஷயத்தில் பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இல்லை எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் அந்த துவாவை பகிர்கிற கலாச்சாரம் குறைந்து கொண்டே வருகிறது நண்பர்களுக்கு பெற்றோர்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு தனித்தனியால் துவா செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது செலவு அடைவ செலவனவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் என்னோட வைத்திருந்தா என்று பெருமனா அழிவர் குறித்து பேசுகிறார்கள் எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நீ பொருந்திக்குவதல்ல என்று பெருமானி அல்லா வருகிறார்கள் இவருடைய நாவை அழிவின் நாவைப்படுத்து அழியினுடைய இதயத்திற்கு வழியை காட்டு நேர்வழியை காட்டு அதனாலதான் அழியினுடைய நாவும் இதயமும் வாழ்ந்த அணியும் போர்க்கிடம் விவாதக்களம் இரண்டு கடன்களிலும் அழி இறங்கிவிட்டால் புறவுது என்பது அணியின் வரலாற்றிலேயே இல்லை காரணம் பெருமான ஒரு துவம் அப்ப நாம குறஞ்சியது நம்ம பிள்ளைகளுக்கு விளங்க மாட்டான் பிள்ளைகளுக்கு உறுப்பிடவே மாட்டான் இவன் செய்யறதெல்லாம் பார்த்தாக்க ஒண்ணு சரிப்பட்டு வரப்பிடத்திலே ரபிளால பெற்றோர்களின் துவாவை விட உலகத்தில் சிறந்தது என்ன இருக்க முடியும் பிள்ளைய சாதையான பிள்ளைங்க என் பிள்ளைய ஒன்று தெரியாம செஞ்சிட்டே தெரியாம செஞ்சிட்டார் ரப்பேன் நீ அவனை திருந்துறப்பேன் அவனுக்கு நேர்வழியை காட்டுறப்பேன் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் ரப்பே முடியாதது என்பது ஒரு வரலாற்று இல்லை ரப்பே நீ நேர்வழி காட்ட மாறாத இதயங்களையும் எப்படி அல்லது என்று தெரியவில்லை காத்துக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே அம்மாடா அட்டி வாங்கிட்டு வந்து சின்ன புள்ள கம்பிய வச்சு காச்சு இழுக்கிறான் உமையா ரசூல் மேல வந்து விடுகிறாங்க தெரியுமா நெருப்பேன் இப்ராஹிம் அலிகின் மீது எப்படி குளிர்ச்சியாக மாறினாயோ இனி என் அம்மாரின் முதுகில் நெருப்பை பழுகிற போது குளிர்ச்சியாக மாறி அதற்கு பிறகு அம்மாரியாக நெருப்பை வைத்து இழுத்தால் புவை வைத்து பூசியதை போல இருக்கு நாம் சொல்வதை போல இருக்குமான துவா துபாவுக்கு எவ்வளவு பல வர்றா பெருமானது தோழர் தலகத்தி மனுறான் ரெடியல்ல அடக்க முடியாங்க இரவு நேரத்தில் வந்தாக்க ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ இரவிலேயே அடக்கப்படுகிறது பெருமானா கவருக்கு போனாங்க துவாச்சிக்கிறாங்க வர்றா அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும் உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும் துவாச்சி இருக்கிறார்கள் ஒரு பக்கம் கொல்லப்படுகிறது அழைத்து செல்கிறார்கள் செல்லுகிற வழியிலே நூறு பேர்கள் சேர்ந்து சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள் என்னுடைய மண்டை ஓட்டை எடுத்து மது வேண்டும் என்று ஒரு பெண்மணி இயக்க செய்திருக்கிறார் மண்டை ஓட்டை எடுத்து மது வேண்டும் என்று என்னை கிடைக்க செய்து சகிதாகிறார்கள் கடைசியில் அந்த என்னை பெண்மணி தேடி வருகிறார் மண்டை ஓட்டை எடுத்து மனு அருந்த வேண்டும் என்று அல்லாஹ் தேனீக்களின் கூட்டத்தை அனுப்பி அவர்களை தொடவிடாமல் செய்தார் பெரும் வெள்ள கொடுத்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் பாதுகாக்க வரலாறு புகாரில் இடம் பெற்று சகை செய்திகள் கொடுத்தடா அவங்க தோட்டத்துல இன்னைக்கு இட பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா அருவா பித் ஒரு பெண்மணி அருவா இந்த இடம் எனக்கு சொந்தம் சைதி ஒரு செயல்வாகவே சாதகமாகவே தீர்ப்பும் வருகிறது சைது ஒரு செய்தி நிறைய ஆதாரங்கள் எல்லாம் அதெல்லாம் திரட்டிட்டு போயாச்சு போயிட்டு இந்த இடம் அருவாவுக்கு பொதுவாகவே பொம்பளை இருக்கு சரி இன்னைக்கும் சரி இல்லையா கொஞ்சம் இறங்க போறது மூண்டு தானே அப்ப சைதி ஒரு செய்திரவியல் நல்லா இடத்துல சொன்னார்கள் ரபே இந்த ஊரில் இருப்பவர்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் மாறு செய்யலாம் ஆனால் மாற்றம் செய்யாதவன் நீதவாளன் நீ ரப்பே அவள் தவறளித்தவளாக இருந்தாள் அவளின் பார்வையை போக்கிவிடு அவளுடைய மரணத்தை ரவுடால மீனை நீ அழிவில் ஆச்சிவிடு ரெண்டு தான் அதே கண் தெரியாமல் போன அவள் வீட்டு கிணற்றிலேயே விழுந்து அவள் வரலாறு பேசுகிறார் சில சனாபாக்களுக்கு பெருமனர் அஜாத்தா இருக்கும் போதே பயங்கரமான துவாவின் பவர் கொடுத்தாங்க அதை சரியாக்கிவிடு எப்பொழுது இவர் துவா செய்தாலும் அதை கபுல் செய்யவிடும் என்ன துவா கேட்டாலும் அதனால பத்து அம்ப கொடுத்து சாதி கரெக்டா எரியன்னா பத்தும் சரிய இருக்கும் ஒன்பது அம்பு சரியா இருந்துச்சு ஒண்ணு தவறி சனி அதே மாதிரி அவங்கள்ட்ட போய் ஒரு சகாமி கிட்டே இருப்பார் அபூசா இடின்னு ஒருத்தர் பொதுவாகவே அந்த இயற்கையிடையே சில பேர்களுக்கு உட்காந்துருக்கும் போது நோண்டி விட்டுருவான் பின்னாடி சட்டையை பிடிச்சு கட்டி விட்டுருவான் அல்லது தட்டி விட்டாங்க திரும்பி உட்காந்துக்குவான் இந்த பழக்கம்ல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குதான் செய்யும் ஒரு சிலருக்கு சாதி குணம் அப்படி அவருப்பாதி வித்தியாசமா துணை நம்ம துவாச்சி நீர் இல்லையா ஆமா முதல்ல அதுல போக இதுல போகணும் இப்ப அப்படிலாம் இல்ல கரண்ட்ல அடிபட்டுச்சாங்க இல்ல அப்படி ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அடிபட்டு இப்படிதான் இப்ப இப்ப இருக்க பத்து போகலாம் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க சும்மா இருக்காம சாதம் நோண்டி விட்டு அவர் துவா செஞ்சு அது பத்துவாவா மாறி நான் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லுவார் இந்த துவாவுக்கு தனிமனித துவாவுக்கும் பெரும் பவர் இருக்கிறது அல்லாஹ் அக்பர் ஏழாவது துவாவின் வடிவத்தில் ஏழாவது ஜமாத்துக்காக துவா செய்த உம்மத்துக்காக எப்பயுமே அல்லாஹ் இடத்துல முதல்ல உம்மத்துக்கு செங்கிட்ட அதுக்கப்புறம் தனி மனிதனுக்கு செங்கிட்டா அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் உம்மத்துக்காக துவா பெருமணம் எல்லா நிலைகளிலும் அதைத்தான் செய்தார்கள் கல்யாணம் அண்ண எவனாவது துவா செய்வேனா கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை மரம் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிளாஸ்டேக் கல்யாணம் பண்ண அன்னைக்கு எல்லாம் செம்புளியாடுதான் உட்காருந்தா உட்காருவான் என் திரண்டா என் திரிப்பான் போனா போவான் வாய இப்படி தான் இருக்கும் கல்யாணம் அண்ணன் அன்னைக்கு பொண்டாடி என்ன சொன்ன அம்மா அக்கா எல்லாம் மறந்து போயிடும் அவளை திருப்திப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் கேட்போம் ஐசாரங்க இல்லை கல்யாணம் பெருமானாக்க ஐசார் ரெண்டியில் தகஜத்து நேரத்தில் நான் சொல்லி எனக்காக வாங்கிக்கிங்க பெருமன்துவா செய்யசியமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் பெருமன துவா செய்ய ஆடுறாங்க கரம் இணைந்தால் வானின் கதவு திறந்து விடுமே சகஜத்து நேரம் ரசூல் டுவா செஞ்சாங்க சந்தோஷமா இருக்கா இருக்கிறது ரசூலே பெருமனார் சொன்னார்கள் ஐஷா இந்த துவாவைத்தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இந்த உண்மைத்திற்காக செய்கிறேன் கல்யாணமான அன்றும் ரசூல் இந்த உம்மத்தை மறைக்கவே இல்லை உம்மத்துக்காக வாக்கள் முழுவதும் விட சிறந்த இள உலகத்தில் இல்லை பிரம்மன இல்லையா எலாஸ்டிக் பூமி மினா வந்து வித்தியாசமான பூமி இல்லையா அதுல சச்சிதாவன் விழுந்து அழுகிறாங்க பிரம்மனர் நம்மளெல்லாம் போனோம் தொடக்க அதை கொடு இதை கொடுக்கும் குடும்பத்துக்கு அதை கொடு இதை கொடுக்கும் நல்லா ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில் மாளிலாக போய் அப்புறம் சமூகத்துக்கு போவோம் பெருமனை அழுது அழுது எத்திரிக்கிற சுழியை உயிர் பயிர் கொடுத்திருக்கிது அவ்வளோ அழுகிறீங்க எத்திரிக்கிற சுழியை சிவரா இங்கே என்ன வேணும் நல்லா கேட்டான் பெருமானா என் குடும்பத்துக்கு பாத்தி மாவுக்கு இதுக்கு எதுக்குமே சொல்லலை ஏன்னா பெருமானார் மாதிரி கஷ்டப்பட்டவர்களும் யாரும் இல்லை உண்மையிலேயே அந்த கஷ்டம்லாம் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு தான் கேட்போம் ஏழு பிள்ளைங்க ஒருத்தர் மூணு வயசுல மௌத்து இப்ராஹிம் தயிர் பதினேழு மாசத்துல மௌத்து தாகிர் பதிமூணு மாசத்துல மௌத்து மூன்று ஆண் பிள்ளைகளும் மூன்று வயதை தாண்டவில்லை பாருங்களேன் நம்ம பிள்ளைங்க நம்ம அயாத்தரிக்கும் போதே மூணு ஆம்பளை பிள்ளை குளம் செழிக்கிற ஆண் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லுவோம் சூழ்காலத்திலே இருபத்தி எட்டு வயசுல மூத்து உமுக்குள்சும் இருபத்தி ஏழு வயசுல மூத்து ரொக்கையா இருபத்தி ஒரு வயசுல மூத்து யோசிச்சு பாருங்க மனோநிலை பல்லாம் இடத்துல நம்ம யாருக்கு யாருக்காக கேட்போம் இருக்கிற எங்க இருக்கிற ஒரு பெண் பிள்ளை ஒரே ஒரு பெண் பிள்ளை பாத்திமா ரசூல்லா எட்டு மாசத்துல அவங்க மோத்து அவர்கள் ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது ஆம்பளை பிள்ளைகள் வயசு வரைக்கும் தாங்கல பொம்பளை பிள்ளைய முப்பது வயசு வரைக்கும் தாங்கல இதுதான் நம் ரசூலின் நிலை நம் ரசூலின் நிலை அவ இந்த கற்பனையோடு பாருங்கள் எப்படி இருக்கும் ரசூல் செல்லா வரைவ செல்லும் அந்த நேரத்திலையும் எழுப்பா செல்லும் சொல்கிறார்கள் குடும்பத்துக்கைகளை பாமிகளுக்கு எல்லாம் சேர்த்து அல்ல சொல்லிட்டா மூல ஒரு பகுதிக்கு தான் சொருக்க இருக்கு மீண்டும் செஞ்சாவில் விழுந்தார்கள் அழுதார்கள் உயிர் போய்விடும் போட்டிருக்கிறது எழுந்த ரசூலை எழுதுகிறார்கள் என்ன வேண்டும் உழுக்கம் உத்து மீண்டும் விழுந்தார்கள் பகுதிக்குதான் ஒருத்தருக்கு இல்லை மீண்டும் செஞ்சிதாவில் விழுந்தார்கள் எழுந்துள்ள பாவம் செய்தவர்கள் பாவத்திற்கான தண்டனையை பெற்றி சொர்க்கம் செல்வார்கள் எந்த நிலையிலும் மறக்கவில்லை அதே மாதிரி துபா நாமும் உண்மத்தை மறந்துவிடக் கூடாது காசாவிலே நம் சிறுவர்கள் கொத்து கொட்டார்கள் கையாற்றுகிறார்கள் அந்த சின்ன பிள்ளை ரெண்டு ரெண்டு வயசு பிள்ள உதவுவதற்கு வழியில்லாத ஒரு சூழல் அப்ப நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் துவா பிரார்த்தனை அந்த உண்மத்திற்காக ஒவ்வொரு நாள் தர்மங்களை செஞ்சு துவாக்களை செஞ்சு தனி நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் தன்னுடைய சொந்த நாட்டிற்காக கவுழ்ச்சி தள்ளவர்கள் அதே மாதிரி எட்டாவது பிரார்த்தனையின் வடிவத்தில் ஒருவர்துவா செய்ய மற்றொருவர் ஆமையும் சொல்ல வேண்டும் இதையும் மார்க்கம் சொல்லி தருகிறது ஒன்பதாவது பத்வா செய்யக்கூடாது யாருக்குமே மார்க்கம் அதை விரும்பவில்லை பத்துவாவை மார்க்கம் விரும்பவில்லை யாருக்கும் எவ்வளவோ ஏகத்துவா சொல்லுவாங்க என்றுதான் கேட்டார்கள் செய்யவில்லை துவாரின் வடிவங்களில் நிறைவாக நாம் அல்லாஹரின் பொருத்தத்தை பெற்றவர்களாக மாற வேண்டும் அல்லாவினுடைய நேமத்துக்களை சாப்பிட்டு விட்டு நன்றி செலுத்தினீர்களா சொர்க்கம் இருக்கிறது என்று தெரிந்து தேடினீர்களா நரகம் இருக்கிறது என்று தெரிந்து உதட்டோடினீர்களா சைத்தாலை வெறுத்தீர்களா நண்பனாக்குவீர்களா மரணத்தை கண்டு நீங்கள் அதற்கு தயாரானீர்களா அடக்கிவிட்டு படிப்பிலை கட்டீர்களா நீங்கள் என்று படித்தளவர்களை அறிந்து துவா செய்கிற நம்ம கடாய் அல்லாஹை ஆக்கி அருள்வானாக கடன் நீங்க நிறைய கடன்கள் மாதிரடி எல்லாம் வந்தால் அதனுடைய வரலாறு உபகிமனு காப்படி எல்லாம் அந்த கடல் நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க மாலையிலும் ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் உங்கள் கடன்களை அடைக்கிற பொறுப்பை அல்லாது எடுத்துக் கொள்கிறாள் கடனை அடைக்கிறது ஏதா எவ்வளவு நேரம் ஆகும் என்ன வேண்டும் நாயனே குடிந்தா உம்ம மாளிக்கன் முழுக்கன் தூக்கில் முழுக்க மட்ட ஷா காலையிலும்ருமான சகந்த சொ இதையும் இருந்தால் அதிலிருந்து நீங்க நிம்மதியாக இவாள் அல்லாஹ் அருள் புரிவான